ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தத்தில் நாம் சொல்லக்கூடியதான அன்னசூக்தங்கிறது ரெண்டு விதமாக இருக்குன்னு பார்த்தோம் அதில் மத்ஸ்யுராணம் நமக்கு பௌராணிகமான அன்னசூக்தத்தை நமக்கு காண்பிக்கிறது இந்த பௌராணிகமான அன்னசூத்தம் அப்படின்னா புராணத்திலே சொல்லப்பட்ட அன்னசூத்தம்னு அர்த்தம் அந்த அன்னசூத்தம் என்னென்ன மகாஜோகிபே நமஸ்வாயை இஸ்வாயை நித்தியமே நமோ நம சப்தவியர்ன மிருகா காலஞ்சரேரௌ சக்கிரவாக்கீபே हंस सरसी मनसे ये स्म जाता कुरक्षेत्रे ब्रह्मणवेदप्रस्थित दीर्घमध्वानम यूयोवसीदतता अमूर्तानाछमूर्ता पृथिव्याी तेजसा नमस्या त्याय ते योगचुषा चुर्भिश्चर्भिच द्वाभ्या पंचभिव हूयते चुनर्द्वाभ्याषु प्रसिदतु ब्रमार्पणं ब्रह्म हवि ब्रह्मानो ब्रुम्हा ब्रह्मनाहुत ब्रह्मते त्यम ब्रह्मकर्म सधिना यज्ञरो हव्यसम भोक्तावत्मा हरिश्वरोत्र तत्सधि सद सर्वे ராாாசியசுராச்சே ம்ோகிநித்தையீ யஜந்திச் சஜ்வனுக்கேகம் பித்திருத் கத்திரி சசயுதத்தை கிர்தலம் எச்ச சிறாதியா ஹரர்னிச்சிமஸ் கயம் தர்மப சதசிபிரம்ம நஸ்பதேஹே கயாஷீர்ஷேவே செய்வ பிதாம் தத்தமக்ஷயம் இதுதான் புராணத்தில் சொன்ன அன்னசூக்த பட்டனம்னு பேர் இது சில ஸ்ராத்த சம்பிரதாயங்கள்ல சொல்றதுன்னு இன்னைக்கும் வழக்கத்தில் இருக்கு இது ஒரு பெரிய சரித்திரத்தை நமக்கு சுருக்கமாக காட்டுறது இந்த அன்னசூக்தம் அதாவது பித்தர்களை ஸ்தோத்திரம் பண்ணுறது ஒரு பாதி நாம் ஸ்ராத்த ஹோமங்கள்லாம் பண்ணின அக்னியை பார்த்து பிரார்த்திக்கிறது இன்னொரு பாதினு அமைஞ்சிருக்கு இந்த அன்னசுத்தம் இந்த அக்னியை நாம் எதற்காக பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா அக்னிக்கு ரெண்டு விதமான ஸ்வரூபம் அதாவது உட்கார்ந்த நிலையில் கையில் ஹோம சாதனங்களை வச்சுண்டு அதாவது சுருவம் ஆஜ பாத்திரம் நெய் பாத்திரம் விசிறி இதுபோல் ஹோம சாதனங்களை கையில் வச்சுண்டு அமர்ந்த நிலையில் சுவாங்கிற பத்னியோடு இருக்கக்கூடிய அக்னியினுடைய ஸ்வரூபம் ஒன்றும் இன்னொரு அக்னியினுடைய ஸ்வரூபம் அதேபோல் ஹோமசாதனங்கள் எல்லாம் கையில் வச்சுண்டு உக்ரமான ரூபமாக ஸ்வதாங்கிற பத்னியோடு இருக்கக்கூடியதான ஒரு ரூபம்னு ரெண்டு விதமாக அக்னியினுடைய ஸ்வரூபத்தை நமக்கு மகாபாரதம் காட்டுறது அதை என்னங்கிறத முன்னாடியே நாம் அக்னி சரித்திரங்கிற தலைப்பில் பார்த்துருக்கோம் அதில் இந்த ஸ்வதா அப்படிங்கிற பத்னியோடு இருக்கக்கூடிய அக்னியை தான் நாம் இங்கே ஆவாகனம் பண்ணி அந்த அக்னியில்தான் நாம் பித்தர்களை உத்தேசித்து ஆகுதிகளை கொடுக்குறோம் ஆகினாலே தான் ரூபமாக அந்த அக்னி இருக்காருங்கிறதுனால தான் நாம் ஹோமம் பண்ணக்கூடியதான வஸ்துவை அதிகமாக வச்சுக்கணும் அளவு அதிகமாக வச்சுக்கணும் அந்த தர்பைகள்லாம் கூட வச்சுக்கும் பொழுது நாம் தேவக்காரியங்களில் வச்சுக்கும் பொழுது சின்ன அளவில் வச்சுக்கிறோம் பாகுமாத்திரம் அப்படின்னு கை முழங்க் முழங்கை அளவுக்கு வச்சுக்கணும் தேவக்காரியங்களில் பித்திருக்காரியங்களில் நீளமாக வச்சுக்கணும் சகரதா சின்னம் பரிகிர்பவதி அப்படின்னு வேதம் சொல்கிறது ஒரு தடவை தான் நறுக்கணும் ஒரு தடவை நறுக்கியாச்சின்னா அது எவ்வளோ பெருசு இருக்கோ அது அப்படியே வச்சுக்கணும் ஏன்னா அந்த அக்னியினுடைய ஸ்வரூபம் அப்படிப்பட்டது அதனால தான் ஹோமம் பண்ற பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணுறோம்னா அளவு பெருசாக வச்சுன்னு இருக்கோம் சாதாரணமாக அக்னியில் ஆகுதி பண்ணுறதுக்கு அங்குஷ்ட மாத்திரம்னு கட்டவிரல் அளவு தான் இருக்கணும் ஹவிசு ஹோமம் பண்ணுற பொழுது பித்திருக்காரியங்கள்லே எப்படின்னா மேக்ஷனேனா அன்னம் கிரகித்வா அப்படின்னு ரிஷிகள் காண்பிச்சுருக்கா மேக்ஷனம்னா ஒரு பட்டையாக ஒரு ஸ்ரா எடுத்துட்டு அதில் அன்னத்தை எடுத்துக்கணும் அதில் எவ்வளோ வருதோ அவ்வளவையும் ஆகுதியாக கொடுக்கணும் அளவு பெருசு ஏன்னா அந்த அக்னிகளுடைய ஸ்வரூபம் அப்படி அப்படின்னு புராணம் நமக்கு காட்டுறது அப்படி ஸ்வதாதேவியோடு இருக்கக்கூடியதான அக்னியை அக்னியில்தான் நாம் பித்திருக்களை உத்தேசித்து ஆகுதிகளை கொடுக்குறோம் அந்த அக்னிக்கு கவ்யவாகனகான்னு பெயர் தேவகாரியங்களில் நாம் வச்சுக்கக்கூடியதான அக்னிக்கு ஹவ்யவாகனஹான்னு பெயர் ஹவ்யவாகனஹான்னு தேவதைகளை உத்தேசித்து சுவாகாரமாக பண்ண ஆகுதியை எடுத்துக்கிறவர்னு அர்த்தம் கவ்யவாகனஹான்னா பித்திருக்களை உத்தேசித்து நாம் கொடுக்கக்கூடியதான ஆகுதியை எடுத்துக்கிறவர்னு அர்த்தம் அப்படியே அதாவது ஹவ்யம் கவ்யம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சுத்தமான அரிசியை சமைத்தால் ஹவ்யம்னு பெயர் ஹவிஸ்னு சொல்கிறோம் ஹவிஹி அப்படின்னு பெயர் ஹவிஸ் ஹவிஸ்ன்னா சுத்தமான அரிசியை வச்சுட்டு நன்னா மூணு தடவை களைஞ்சி சமைத்த அன்னம் கவ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா களையாமல் அரிசியை அப்படியே போட்டு அதில் கொஞ்சம் பருப்பையும் போட்டு சேர்த்து சமைத்தால் கவ்யம்னு பெயர் ஏதோ ஒரு பருப்பை ரெண்டே ரெண்டு போடுவாள் சிராதத்தில் சமைக்கிற பொழுது அன்னம் வச்சுட்டு ரெண்டே ரெண்டு பாசி பருப்பை போடுறது இல்லை களையாமல் சமைக்கணும் களைஞ்சிட்டு சமைத்தால் தேவக்காரியத்திற்கு உபயோகப்படும் பிதர் காரியங்களில் கூடாது அப்படின்னு ரிஷிகள் காண்பிச்சிருக்கா இந்த நாளில் கிளையாமல் சமைக்க முடியாது ஏன்னா நிறையா ரசாயனங்கள் போட்டு வருது ஒரே ஒரு தடவை சுத்திக்காக களைஞ்சிட்டு வச்சுடணும் ஒரே ஒரு தடவை மாத்திரம் களைஞ்சி விட்டுடணும் அதாவது அந்த அரிசிக்கு மேலே இந்த ஒட்டின் இருக்கிற அந்த சத்தோடு இருக்கணும் அன்னம் பித்தர்களுக்கு அப்படி சமைத்த அன்னத்திற்கு கவ்யம்னு பெயர் இந்த தேவக்காரியங்களில் சமைக்கிற பொழுது அந்த அன்னம் பொங்கி வெளியில் வழியிற பொழுது அந்த அந்த அன்னத்துக்கு மேலே இருக்கிற கெட்ட சக்திகள் வெளியில் வந்துடும் பித்திருக்காரியங்களில் சமைக்கிற பொழுது அந்த சக்திகள் வெளியில் போகப்படாது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதற்கு கவ்யம்னு பெயர் அப்படி சமைச்சு வச்சுக்கணும் இந்த கவ்யத்தை வக வகிக்கக்கூடியவர் கவ்யவாகனான அந்த அக்னிக்க பெயர் அப்படின்னு புராணம் காட்டுறது அப்படிப்பட்ட அக்னியை பிரார்த்திக்கிறது இந்த அன்னசூத்தம் முன்பாதியில் பிதர்க்களை பிரார்த்திக்கிறது என்ன மாதிரி பிதர்களை அது பிரார்த்திக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு பண்ணி அதனால் என்னென்னவோ ஜென்மாக்களை எடுத்து அஞ்சு விதமான ஜென்மாக்களை எடுத்து ஸ்ரமப்பட்டு ஆஹா இவ்வளோ இந்த பாப்பத்திற்கு இவ்வளோ பெரிய பரணா அப்படின்னு அந்த பாப்பத்தை அனுபவிச்சு பிரம்மலோகத்தை அடைஞ்ச பித்திருக்கள் அந்த பிதற்களை ஸ்தோத்திரம் பண்ணுறது இந்த அன்னசூத்தம் அப்படி என்ன அவர்கள் பாப்பம் பண்ணினா அதனால என்னென்ன பிறவிகள் அவர்களுக்கு கிடச்சது அப்படிங்கிறத மத்ய புராணம் நமக்கு ஒரு சரித்திரம் மூலமாக காட்டுறது அது என்ன சரித்திரம் என்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களிலே பார்ப்போம்